நற்றினை நேர்கள் அனைவருக்கும் பிறன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரித்தான் இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை நடப்பதெல்லாம் நன்மைக்கே வாங்க நம்ம கதைக்குள்ளே ரெண்டு அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு அணில்களில் ஒரு அணில் ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்தது எந்த காரியம் நடந்தாலும் இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறாரு இறைவன் கொடுத்த ஒரு நன்மை தான் சொல்லி அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் அவனோட அந்த அணிலுடைய தோழனான மற்றொரு அணிலுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதோட அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற அணிலையும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கும் கடவுள் பக்தி உள்ள அணில் இதையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக போயிட்டே இருந்துச்சு நேரம் போகிறதே தெரியல ரொம்ப உற்சாகத்தோடு ஓடி ஆடி அப்படி பயங்கரமாக ரெண்டு விளையாடிகிட்டு இருக்கும்போது அந்த பக்தியுடைய அந்த அணில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மரத்துலேருந்து வழுக்கி பொத்துன்னு கீழே வந்து விழுந்துருச்சு பெரிய அடி எதுவும் பண்ணல லைட்டாக வயிற்றில் மட்டும் அடிபட்டுச்சு அப்போது கீழே விழுந்து எழுந்திரிச்சு வயிற்ற நீவிக்கிட்டே அந்த அணில் சொல்லிச்சு பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டேன் கடவுளே உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட உடனே மரத்தில் இருந்த அணிலு பயங்கரமாக சிரித்து சிரித்து அது கீழேயே விழுந்துற அளவுக்கு சிரிச்சிது கீழே விழுந்தாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதா மண்ணை கவ்விட்டு அதை கூட எவ்வளோ ஒரு சாமர்த்தியமாக சொல்கிறேன் பாருணி உன் கடவுள் எதுக்காக உன்னை கீழே தள்ளி விட்டாருன்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு செல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீண்டெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டது அந்த பக்திமான்னு கிட்டே பக்தியுள்ள அந்த அணில் சொல்லிச்சு கடவுளை நம்புறது நாங்கள் எல்லாம் துன்பப்பட்ட துன்பப்படும் பொழுது கடவுள் எங்களை கைவிட மாட்டார் இந்த கீழே தள்ளிவிட்டது கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அதனால கடவுளை எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதில் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிற சொல்லுவாங்க பற்றியா அந்த மாதிரி இருக்குது நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா விழுந்து விழுந்து கக்க பெக்கான்னு சிரிச்சிது அதுவும் இல்லாமல் தன்னோட நண்பனை வேதனையோடு தான் பார்த்துச்சு உன்ன பார்க்குறதுக்கு கூட பாவமாக தான் இருக்குது சொல்லிச்சு கண்களை மூடி விண்ண பார்த்து கடவுளே இந்த அவமானத்துக்கும் வழிக்கும் ஏதுவாக ஏதோ ஒரு நான் தவறு செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக கண்ணை தெரிஞ்சு அந்த பக்தி உள்ள அணில் ரொம்ப கொடூரமான ஒரு காட்சியை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சுது மரத்தில் இருந்த அணில் இன்னும் குழங்கி குழுங்கி சிரிச்சுட்டு இருந்தது அந்த அணிலுக்கு பக்கவாட்டில் ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு உன்னோடய பக்கத்தில் பாம்பு பாம்பு அப்படின்னு கத்தி கதருது இது சிரிப்பு சத்தத்தில் அதுக்கு காதில் எதுவுமே விழலை கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ளே அந்த பாம்பு லபக்குன்னு வந்து இந்த அணிலை கொவ்விட்டு போயிடுச்சு மரத்தில் இருந்த தன்னோட தோழன் வந்து இப்படி பாம்புக்கு இரையாயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற அதே நேரத்தில் அது நினச்சிது நான் தவறி விழுந்தது கூட இந்த பாம்புகிட்டருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் கடவுள் செஞ்சுருக்காரோ அப்படின்னு நினச்சிருச்சி சில நேரங்களில் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் தவறி விழுவோம் தவறி விழுவோம்னா நம்மளுடைய ஒரு கெரியர்லேயும் எந்த ஒரு விஷயத்திலாகட்டும் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு சருக்கள் ஏற்படும் பொழுது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இது கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி எது நடந்தாலும் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க மீண்டும் அடுத்த கதையோடு விளையாடுவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்